சமய் நியாய கலாபேன மகதா பாரதேன உபபிரம் வேதாய நமோ வியாசாய விஷ்ணவேதாந்தினுடைய அர்த்தத்தை நன்கு புரிந்து கொள்வதற்காக இத்திகாச புராணங்கள் பிறந்தன அதிலே ஓர் இதிகாசமாம் மகாபாரதத்தை வேதவியாசர் இயற்றி தர்மத்தை உரைத்தார் விதுரநீதியில் விதுரன் திருத்தராஷ்டனுக்கு புத்திமான்களுடைய இயல்வையும் முட்டாள்களுடைய அடையாளத்தையும் சொல்லிக் கொண்டு வருகிறார் நாம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் முட்டாள்களாக இருக்கக்கூடாது அப்ப கண்டிப்பாக இவர் கூறும் அடையாளங்களை மனத்தில் தேக்கி ஆராய்ந்து அதன்படி நடக்க வேணும் இப்ப நாம அடுத்த ஸ்லோகத்தின்படி யாரொரு தன் முட்டாளினி இலக்கணம் பார்க்க போகிறோம் அனாகூதா பிரவிசதி அபருஷ்டோபகுஷதே அவிஸ்வஸ்தேசிதான் இவன் மனிதர்களுள் மிகத் தாழ்ந்தவன் உடையவன் மூன்று அடையாளங்கள் மேலும் கூறுகிறார் அனாகூதா பிரவிசதி எங்க நாம் அழைக்கப்படவில்லையோ கூப்பிடப்படவில்லையோ அவ்விடத்தில் யார் நுழைகிறானோ அழையாவிருந்தாளியாக உள்ளே வருகிறானோ அவன் முட்டாள் அபிருஷ்டோபகு பாஷத்தே கேட்கப்படாமலே யார் நிரம்ப பேசுகிறானோ தேவையில்லாமல் யார் அதிகமாக பேசுகிறானோ அவனும் முட்டாளே அவிஸ்வஸ்தே விஸ்வசிதி யாரிடத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடாதோ விஸ்வாசம் கூடாதோ அவனிடத்தில் நம்பிக்கை வைக்கிறானோ இவர்கள் அனைவரும் மனிதர்களுள் தாழ்ந்தவர்கள் இப்படி இருக்கிறதை நாம லோகத்தில் நிறைய பார்க்கிறோம் அழையா விருந்தாளியாக உள்ளே நுழைவது கேட்கப்படாத போது வளவளவன்னு நிறைய பேசுவது யாரிடத்தில் நம்பிக்கை வைக்க கூடாதோ அவர்களிடத்தில் வைப்பது யாரை நம்ப வேண்டுமோ அவர்களை விட்டு விடுவோம் ஆனால் ஆரை நாம் நம்ப வேண்டுமோ அவர் மேல் விழுந்து நம்மோட பரிமாறமாற்றார் ஒதுங்கித்தான் இருப்பார் ஆனால் ஆற நாம நம்ப கூடாதோ அவர்கள் வேணும்னு நம் அருகில் வருவார்கள் சுற்றி சுற்றி நிற்பார்கள் நிறைய பேசுவார்கள் எப்படியாவது தாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோமா என் இருப்பார்கள் நாம் அவ அருகருக இருக்காளேங்கிறதுக்காக நம்பறதுக்கு போனோம் நம் வாழ்க்கைகளுக்கு போகும் ஆரோக்கர் ஒதுங்கி இருக்காரே ஆனாலும் இவருக்கு நமக்கு ஆகாது அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டோம் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்லதுகள் விலகிப் போய்விடலாம் ஆகையால் விஸ்வசிக்க கூடாதவன் நம்பிக்கை வைக்க நம்பிக்கை வைக்க கூடாது கூப்பிடப்படாத போது அழையா விருந்தாளியாக நுழைய கூடாது கேட்கப்படாத போது ஜல்பத்தை போலே ஒளறிக்கொண்டோ வளவளவன்னு பேசிக்கொண்டோ இருக்கக்கூடாது இந்த மூணையும் நாம கடைபிடிச்சோம்னால் அப்ப தாராளமா நாம முட்டாளாக மாட்டோம் நல்ல புத்திமான்களாகி விடுகிறோம் இந்த மூணு எவ்வளவு முக்கியம்ன்றதுக்காக மூணு குட்டி கதைகள் பார்த்தோம் கேட்கப்படாத போது கூப்பிடப்படாத போது உள்ளே நுழையலாமா உள்ள நுழைஞ்சதுனால ஏற்பட்ட ஆபத்தை ஒரு இடத்துல தெரிவிக்கிறேன் இன்னொரு இடத்தில் ஏற்பட்ட நன்மை சொல்றேன் சாமி நன்மை ஏற்படக்கூடாது கூப்பிடாம உள்ள வந்திருக்கலாமாண்ணா அந்த கதையை கேட்ட உடனே அது எப்படி கூப்பிடாம உள்ள வந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் ராமன் அவதரித்தான் பன்னிரண்டு ஆண்டுகள் கழிந்தன வசித்தரிடத்தில் குருகுலவாசம் முடிந்தது அப்போது தயரகன் யோசிக்கிறான் இவனுக்கு இளவரசு பட்டம் கட்டுவோம் நாமோ வயசாகிவிட்டோம் இனி நாம் எப்படி நாட்டாளர் அறுபது ஆயிரம் ஆண்டுகள் செங்கோலாட்சி புரிந்தோம் என மந்திரிகள் அனைவரையும் கூப்பிட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் இளவரசி பட்டம்னு பேசினான் அதே சமயத்தில் விஸ்வாமித்திரர் உள்ள நுழைந்தார் தயரகனவரை கூப்பிடவே இல்லை கூப்பிடாமலே விஸ்வாமித்திரர் உள்ள வந்தார் அப்போது வாயிற் காப்போன் வந்து கூறினான் விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார் அரசனுக்கு மிக்க மகிழ்ச்சி உடனே தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்தான் போய் பூர்ணபுங்கம் கொடுத்து வரவேற்றான் அவருக்கு ஆசனம் கொடுத்தான் சய சிந்தயமான மந்திரி மத்திய மகாத்மனஹ அபா தேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனி வால்மீகி பகவான் சொல்றார் மகாமுனிவரான விஸ்வாமித்ரன் உள்ள நுழைந்தார் இவர் பாட்டுக்கு மந்திரிகளோட மந்திராலோசனம் இருக்கார் ஆனா நேரம் நுழைந்தார் தயரகனுக்கு ரொம்ப ஆனந்தம் நீர் என்ன போனமோ கேளும் கொடுக்கிறேன் என்று சொன்னான் உன் பிள்ளையை கொடு என் யாகத்தை ரட்சித்து கொடுக்க வேண்டும் அவனை கொடுன்னு கற்க மாட்டேன் மறுக்க இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட விஸ்வாமித்திர கோபிக்க புறப்பட்டு போறேன்னு சொல்ல அப்பறம் வசிஷ்டர் தடுத்தார் சைரதா உன் பிள்ளையனுடைய நன்மைக்காகத்தான் வந்திருக்கார் அவரேதோ கூப்பிடாம உள்ள வந்துவிட்டாரே மட்டும் நினைச்சுக்காதே அவர் வரவில்லை கூப்பிடாமல் வந்தாலும் உன் நன்மையை தேடி வந்திருக்கிறார் உன் மகனின் நன்மை அவனுக்கு சீதை என்னும் பெரும் செல்வத்தை அந்த நாயகியை இவனோட சேர்த்து வைக்கப் போகிறார் பிள்ளைய அனுசேசு என்ன வசிஷ்டர் சொன்னார் அப்புறம்தான் தயரகன் சமாதானம் அடைந்து அனுப்பி வைத்தான் அப்ப அப்பேற்பட்ட விஸ்வாமித்திர்க்கு கூட கூப்பிடாமல் உள்ளே நடைந்த போது பிணக்கு ஏற்பட்டது சண்டை கொண்டு நடக்கல ஆனா அவர் கூப்பிடாம வந்திருக்கவேண்டானே சுவாமினா தனக்காக அவர் வரல இல்லையா அவர் ராமனுக்காகவன்னா வந்திருக்கிறார் அப்ப கூப்பிடாமல் போகக்கூடாது அதிலும் நமக்காக ஒண்ணு வேணுங்கிறச்சே கூப்பிடாம போகக்கூடாது அதிலும் எங்க போறோமோ அவன் தாழ்ந்தவனா இருந்தா கண்டிப்பா கூப்பிடாம போக கூடாது ஏன்னா கூப்பிடாம கூட போலாம் ஆனா அதை ஏற்றுக்கொண்டு அதை பத்தி தப்பா நினைச்சுக்காமல் இப்படியாவது வந்தாரு அவர் என்ன சொல்றாருன்றது பார்ப்போம் கூப்பிட்டு வந்தாரா கூப்பிடாம வந்தாராங்கிறது முக்கியம் என்ன சொன்னாருன்றதை பார்ப்போம் அப்படிங்கிற உயர்ந்த சிந்தனை இருக்கிறவனிடத்துல கூப்பிடாமதே போலாம் ஆனா பல பேர் புரோட்டோகால் எல்லாம் ரொம்ப தூரம் எதிர்பார்ப்பார் நாம கூப்பிடாதவர் வந்திருக்காரு நிஜமாவே கொடுக்கணும்னு நினைக்கிற இருக்கிறவங்க கூட எப்ப கூப்பிடாம வந்தாரோ அப்பாயின்மெண்ட் இல்லாத வந்தாரோ இவர் சொல்றதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவார் கண்டிப்பா கூடாது அப்ப அழையாமல் இருக்கும் போது உள்ள நுழைந்தால் ஆபத்து ஏற்படலாம் நல்லது நடக்கலாம் அது ஆறு இடத்துல போறோம்ங்கிறத பொறுத்தது இங்க தயாரதன் உயர்ந்தவன் சரியா போச்சு இன்னொரு கதை சொல்றேன் ராமன் ஆட்சியே முடிய போறது பதினோரு ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டு முடித்தான் இனி அவன் திரும்ப போகணும் வந்த காரியம் முடிஞ்சு கொடுத்து வைகுந்தத்துக்கு திரும்ப வா என்று பிரம்மா சொல்ல ஆசைப்பட்டார் காலதேவனை அனுப்பி வைத்தான் அவன் ஒரு வேடம் விட்டு கொண்டு ராமனிடத்தில் பேசுவதற்கு வந்தான் ராமன் கேட்டார் என்ன பேசணுமோ பேசலாமே இல்ல லக்ஷ்மணன் பக்கத்துல இருக்கார் நான் உன்னோட தனிமேல பேச விரும்புகிறேன் என்னார் வந்தவர் காலதேவனும் வேஷன் போன்று வந்திருக்கார் லட்சுமணன் என்னோட விட்டு பிரிந்ததே கிடையாது என் வழக்கை போல் இருந்தாலும் ராமா உன்னிடத்தில் தனிமையோடு பேச வேண்டும் அனுச்சுரு லக்ஷ்மணன் வெளியில போறார் அப்ப அவர் அவனிடத்துல ஒரு கண்டிஷன் போடுறார் ராமன் இடத்தே நாம ரெண்டு பேரும் இப்போ பேச போறோமே பேசிட்டு தெரிச்சே யாரேனும் குறுக்க உள்ள நுழைந்தால் அவனை நீயே ராமா கொன்றுவிட வேண்டும் என்று வந்த காலதேவன் சொன்னார் ராமன் அதிர்ந்தான் ராமத்தர் கூப்பிடாத உள்ள வந்துட்டா பொண்ணுடாம முடியும் தான் நான் பேச போற விஷயம் அவ்வளவு உயர்ந்த விஷயம் யாரும் உள்ள வரக்கூடாது அனுமதி இல்லை வந்தால் ராமா நீ கொல்லணும் சரின்னு ராமன் ஒத்துநட்டார் லக்ஷ்மணன் வெளியில போனார் வாயிலே தாத்து கொண்டிருக்கிறார் அந்த சமயம் பார்த்து குருவாசர் வந்தார் இந்த நிமிஷம் லட்சுமணன் பார்த்தார் இவரை உள்ள அனுப்பிச்சார் ராமன் துருவாசரை கொள்ளனும் நிச்சயமா ராமன் பண்ண மாட்டார் மேலும் குருவாசர் மகரிஷி அப்படிப்பட்ட ரிஷிய போய் நாம கொன்றது பெரும் பாப்ப மாட்டாதா அனுப்ப மாட்டேன்னு மறுத்தான் அப்ப அவர் சாப்பம் போட்டுருவேன் என்ன சொன்னார் சாபம் விட்டாலும் பிராணம் போடுறது இல்லைன்னாலும் ஆபத்து தான் அப்போ செய்வோம் இவருக்கு பதில் நாமே உள்ளே சொல்லுவோம் நமக்கு தானே உயிரி போகும் என்று நினைச்சு கொண்டு இலக்கவன் உள்ளே போக ஏன் வந்தாயின் கேட்க துருவாச வந்திருக்கிறார் லக்ஷ்மணன் சொல்ல வேறு வழியே இல்லாமல் ராமன் லக்ஷ்மணனை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் நடந்த கதை வேறே அப்ப வசிஷ்டர் சொன்னார் ராமி லட்சுமணனை கொல்றதுங்கிறது என்ன கத்தியால குத்தணுங்கிற அவசியம் இல்லை லட்சுமணன உன்னை விட்டு பிரிந்து வைகுந்தத்துக்கு போக சொல்லுவிடு உன்னை விட்டு லக்ஷ்மணன் பிரிந்தான் நாளே அந்த அளவுக்கு உன்னோட சேர்ந்தவன் அல்லவா லக்ஷ்மணன் என்று கூற ராமன் புறப்படுவதற்கு முன்னாலேயே லக்ஷ்மணன் சரியுநதியில் இறங்கி வைகுந்தத்தை நோக்கி போனான்னு சரித்திரம் இப்ப இந்த கதை எதுக்காக சொன்னேன்னா அப்பேற்பட்ட ராமன் அவ்வளவு வைபவம் படைத்த லக்ஷ்மணன் கூப்பிடாம உள்ள வந்ததுங்கிறதுக்காக எவ்வளவு ஆபத்து பாருங்க அதனால கூப்பிட்டா பத்திரிகையில போட்டிருக்கா இரண்டு நாட்கள் முன்னதாகவே வந்திருந்து குடும்பத்தோட வந்திருந்து நடத்தி கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் அதுக்குன்னு லீவுல ஊருக்கு போயிருக்கிற எல்லாரையும் வர சொல்லி மொத்த குடும்பத்தாரையும் அழைச்சிட்டு மூணு நாள் முன்னாடி டிக்கெட் வாங்கிண்டு கல்யாணத்துக்கு போய் நின்று நாள் இது அந்த காலத்தில் அடிச்சிருக்கிற பத்திரிகை அதை பார்த்து பார்த்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இப்ப நம்ம பத்திரிக்கை அடிச்சுட்டு இருக்கோம் இந்த நாளில் சக்கரம் எடுக்கிறதே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இவர் எங்க ரெண்டு நாட்கள் முன்னதாகவே வந்திருந்து நடத்தி கொடுக்க அந்த அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணி போயிருந்தோம் இந்த நாளில் நடத்துறது இருக்கிற சக்கரம் விலைக்கும் வாடகைக்கும் முதலாம் நாலு நாலு மணிக்கு வந்தோம்னா மறுநாள் முடிஞ்ச உடனே ஆட்களே இருக்கிறது இல்லை கொஞ்சம் மட்டும் முகூர்த்தம் முடிஞ்சு நேரம் கழிச்சு நம்ம போனோம் அவ்வளவுதான் இருக்கிறதே கிடையாது இரண்டு நாட்கள் முன்னதாகவே வந்திருந்து எங்க வந்து கூப்பிட்டா போனமா வந்தமா அவ்வளவுதான் அது இன்றும் சரி என்றும் சரி அப்ப கூப்பிடாமல் உள்ளே நுடைவது கூடாது அபரிஸ்தோ பகுபாஷேன் கேட்கப்படாமல் வளவளவளான்னு பேசவே கூடாது நம்மளை கேட்டதுக்கு பதில் சொல்லணும் அதிகமாகவும் எதையும் ரிவீல் பண்ண எதை சொல்லணுமோ அதை சொல்லாமல் இருக்கதும் கூடாது சொல்லாமல் இருக்காலும் குற்றமா போடும் கேட்டத்துக்கு மேல சொன்னாலும் குற்றமா போடும் கேட்கப்படாமலே சொன்னாலும் குற்றமா போடும் நம்ம கேட்டா நம்ம பதில் சொல்லுவோம் கூட்டமாக உட்காண்டிருக்கோம் ஒத்தொக்கர் ஒன்னு ஒன்று பேசிட்டே இருப்பா நம்ம முறை வந்து நம்ம டேன் வந்து நம்ம பேசச்சே பேசணும் குறுக்க குறுக்க இன்னொருத்த பேசச்சே நம்ம பேசிட்டே இருந்தோம்னா எடுபடாது நம்மளுடைய மதிப்பு போடும் மரியாதை கெட்டு போடும் இது நடந்தது ரெண்டு மூணு இடத்துல நடந்தது ஒரு இடத்துல பார்த்தா விபீஷணன் ராவணனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான் ராவணா ராமனிடத்தில் அபசாரப்படாத மைத்திலி சீதையை கொண்டு போய் தாசரின் நடத்த விட்டுவிடு நீ என்னமோ நினைக்கிறேன் ராமன் அம்பு வில்லு வைத்திருக்கிறான் அது வெறும் அம்புகள் அல்ல ராமேரிதாக வஜ்ர வஜ்ரோபமாக வாயு சமான வேகாக ஆசீர் பானங்கள் ராமனுடைய வில்லில் அம்பு புறப்படும் அம்பாக இருக்கும் ஆனா அது நம்ம கிட்ட தைக்கும் போது வஜ்ராயுதமாகவும் நெருப்பு கங்குகளாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ராமனிடத்தில் அபசாரப்படாது என்ன விபீஷணன் ராவணனுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கான் சடக்கென்னு இந்திரஜித்துக்கு கோபம் நீ குளத்துக்கே கோடரி பாம்பு இப்படி பேசுகிறாயே உன்னை இப்போதே கொண்டு விட வேண்டும் தான் பேசினான் விபீஷணன் சொன்னான் இந்திரஜித்தே உன்னை யாரும் இப்ப கேட்கவில்லை நீ சிறுவன் அமருவாய் நான் என் அண்ணனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் சட்டன்னு விபீஷன் சொல்லி விட்டான் இந்திரஜித்தை அவன் எவ்வளவுனா துள்ளி குதிச்சிருக்கலாமே தவிர கூப்பிடாமல் பேசியிருக்க கூடாது மேலும் பெரியோர்கள் ரெண்டு பேர் பேசி இருக்கும் போது நாம குறுக்க பேசலாமா இப்ப ஒரு குடும்பத்துல போறோம் அந்த குடும்பத்தவர்கள் பேசிட்டு கிடைச்சே நாம குறிப்பூடாது ரெண்டு ஆச்சாரியர்கள் பேசால் நாம குறுக்க பேசக்கூடாது வயசானவா ரெண்டு பேர் பேசிட்டு கிடைச்சே நாம சின்னவர்கள் குறுக்க பேசவே கூடாது நமக்கும் வாய்ப்பு வரும் வாய்ப்பு வர்றதுக்கு நம்ம சொல்லணும் இப்ப ஏதோ பள்ளிக்கூடத்துல யாருந்தா இப்படி கையோசத்தை சொல்றா நீங்க கான்ஃபனன்ஸ் நடக்கிறது ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் நடக்கிறது ஒரு டவுட் வந்துரு கையை உரத்துறோம் அது ஒரு மேனர்ஸ் இல்லையா அப்படின்னா சார் இப்ப நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொன்னா தான் அதுக்கு நம்ம பதட்டமா இருந்து எழுந்து நின்று உப்தாண்டு இப்படி போகலாம் அப்படி போகலாம் எல்லாம் முதல்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணவே கூடாது எது ப்ரொசீடிங்ஸ் நடந்துருக்கோ அது மாட்டுக்கு போகணும் நம்மள கேட்டா நாம பதில் சொல்ல வேண்டும் ஒரு இன்டர்வியூக்கே கூட போறோம் கேட்டதுக்கு பதில் சொல்லணும் எனக்கு நிறைய தெரியுங்கிறதுக்காக அங்க சொல்லியிருந்தா அவளுக்கு தோண்டி போடும் ஓ இவர் இப்படித்தான் வேலையில சேர்ந்த அப்புறமோ கேட்கலையோ தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்ப அரை மணி மீட்டிங் ரெண்டு மணி நடக்கும் வேண்டே வேண்டாம் இப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவார் கொடுக்கப்பட்ட அவகாசத்தில் கேட்கப்பட்ட போது பேசணும் ராமன் விபீஷணன் சரணம்னு வந்தவுடனே சுக்ரீவன் முதலானவர்கள்லாம் பேசினார்கள் ராமன் பேசாம அவரவர்கள் பேசினது ஒருத்தன் கொன்னுடணுங்கிறான் ஒருத்தன் கண்டியில் ஒருத்தன் ஓட்டு ஒருத்தன் சிறை கைது எல்லாத்தையும் ராமன் பொறுமையோட கேள்விக்கார் அதுக்கப்புறம் எனக்கும் சிலது உண்டு குரங்குகளே அனுமதி உண்டா நான் சொல்லலாமான்னு கேட்கிறார் அப்ப ராமன் நான் குறுக்க பேசலாமா அழைப்புண்டான்னு கேட்டு பேசுறாருனா அவன் சக்கரவர்த்தி அவன் ஆணையிட்டபடி வள்ளார நடத்த போறான் ஆனா அவரே அனுமதி வேண்டி என் தங்கனா எடுத்து சொல்லலாமான்னு வேண்டுகிறார் நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட போதுதான் பேசவென்று சேவையற்ற பேசுவது கூடாது அபிருஷ்டோ பகுபாஷதே இதே போல கண்ணன் துரியோசனிடத்தில் சொன்னான் ராஜசபையில் திருத்தராஷ்டனுக்கு பீஷ்மர் துரோணர் போன்ற மகாசார்டர்கள் முன்னிலையில் பாண்டவர்களுடைய கூற்று என்ன அவர்களுக்கு சிறு பகுதியாவது குடு என்று கண்ணன் பேசிக் பேச ஆரம்பிக்க உடனே ஷடக் என்று சொல்லி குறித்தான் கடல் மன்னரசு கதறு போல் விளங்கி எழவுற்று மீண்டே இருந்து சுழல பேருடைய துச்சோதனனை அடலபிடித்தானே அச்சோ அச்சோ ஆரியன் கையனே அச்சோ அச்சோ பெரியாழ்வாருடைய ஆசிரியமான பாஷம் மொத்த பேரும் உட்காந்து கண்ணன் பார்த்துட்டு இவன் சடக்கென்று துள்ளினான் கண்ணன் சொன்னார் நான் பேசி இருக்கிற வேறு விரியோசனா உனக்கு நிலை புரியாது அமர்வாய் துள்ளாதே என்று அவரை விட்டான் அவன் கோபத்தோட எப்ப துடிக்கிறச்சேவும் பீஷ்மர் ரொம்ப வருத்தப்படுவார் உன் கோபத்தால வாழ்க்கையை கெடுத்துக்கு போற துரியோகனா யார் பேசிக் கொண்டிருக்கிறார் பார்க்க வேண்டாமா பேசுவது பராத்தரனான கண்ணன் அவன் பேசுவனா என்ன ரிஷிகள் அனைவரும் காத்திருக்கும் போது கண்ணனை பேச விடாமல் நீ குறுக்க பேசுவீனா எவ்வளவு புத்திகட்டத்தான இது இதை செய்யாதேன்னு பீஷ்மர் சொன்னார் கடைசியில நடக்கவே இல்லைன்னு சொன்னோம் அப்ப குறுக்க போகுது நாம பேசிடக்கூடாது நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போதுதான் பேச வேண்டும் கடைசியா அவிஸ்வஸ்தே விஸ்வசித்தி மூடச்சேதாக நராதமாக அவிஸ்வம் எந்த இடத்துல விஸ்வாசம் வைக்க கூடாதோ எங்க நம்பிக்கை வைக்க கூடாதோ அந்த நம்பிக்கை வைக்கிறான் லோகத்துல யார் நம்பிக்கை வைக்கிறது அப்போ இந்த கலிகாலத்துல எல்லாரும் நொந்து கொள்வார்கள் யார நம்பறதுன்னே தெரியல சாங் எங்க நம்பிக்கை வச்சாலும் எப்ப ஏமாத்திருக்கு இது ஒரு முதலாளியில எந்த இடத்துலையும் யாரை வேணா கழுந்தோம் இன்னைக்கு வச்சு நம்பவே முடியல பண்வாளா இல்லையான தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வழி இருக்கு நம்பிக்கை வைக்க கூடாதுல வைக்க கூடாது அவர்தான் மகாவிஸ்வாச பூர்வகம் ததேக உபாய தாயான் சா பிரபத்தி சரணாகதி வேற யாரையும் நம்ப முடியாத போது அராயிகானே விகட்டே கிரிங்கச்ச சகாந்தே ரித்வேதன் சொல்றது உனக்கு நம்பிக்கை காலில்லை கண்ணிழந்தாய் சொத்தை இழந்தாய் யாரும் காப்பாற்ற ஆடில்லை போ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு ஏறு திருவெங்கடவன் திருவடிகளை பற்று என்ன ரிக்வேதமே ஓடுகிற அப்ப மற்ற யாரிடத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டாம் ஒருத்தரிடத்துல நம்பிக்கை வைக்கலாம் அதுக்கு அவரே கூட இருப்பா சுவாமி வைக்க வேண்டாம் என்ன வைக்கலாம் யாரிடத்துல நம்பிக்கை வைக்கணுமோ அங்கு வைக்க யாரை நம்பலாம் முடியாவிடலும் பகவானை எப்படி நம்பலாம்ங்கிறதை மேலும் பார்ப்போம்